வருக்கம் செ தமிழக சங்கத்தின் சார்பாக சிசப்பேரவர் தர்மபுரி சுவாமிநாதன் அவர்கள் திருநரங்களை தொடர்பு பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு மேம் இரண்டாம் தேதி மாய சங்கத் தலைவர் மாநில மீது லீதிபதி டாக்டர் பூரா தேவகிருஷ்ணன் அவரின் டாக்டர் ஏஜிபித்தையா அவர்கள் திறமை பற்றி தொடர்ந்து திறந்து இரண்டாம் ஞாயிற்று திழமை மணி பத்து முதல் பனிரண்டு வரை நடைபெற்று வருகிறது இன்று நான்காம் நிகழ்ச்சியாக இப்பொழுது நடைபெற உள்ளது சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு யசாரந்தன் சிறுக்கேற்று இன்றைய நிகழ்ச்சி தெரிவிப்பார்கள் நம பார்வத்தீ பதே அகர் மகாதேவ புழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரிவான் அடி போற்றி வாடி திருநாவலூர்வன் தொண்டர்வதம் போற்றி ஊழிமாலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி मंगय करसी बळवर कोन्वई मंगय करदी बळवर कोन्वई मंगय करदी बळवर कोन्वई मंगय करदी बळवर कोन्वई வரிவளை கை மடமானி மடமானி மங்கையற்கரதி கலவர் வரிவழை கை மடமானி மடமானி பாண்டி மாதேவி பங்கயச்சல் பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பணுவ பங்கயச்சல் தன்னோடுங்க அமர்ந்த ஆலவாய் பாவரும் சம்பந்த மூர்த்தி நாயனார் மதுரையின் எல்லையிலே இருந்து இந்த திருப்பதிகத்தை பாடுகிறார் ஏழாவது நூற்றாண்டிலே கூன் பாண்டியன் அரசாட்சி நடத்தி கொண்டிருந்த காலம் அவனுக்கு கூன் பாண்டியன் தான் என்றுதான் பேர் தெரிகிறதே தவிர அவனுக்கு என்ன பெயர் சொந்தத்தில் இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆருக்காவது பெரியவர்களுக்கு தெரிந்து சொன்னால் நான் கேட்டுக்கொள்வேனாக நான் பார்த்த வரையிலும் அவனுடைய பெயர் இப்போ கூணனாக இருக்கிறவன் குரடனாக இருக்கிறவன் நொண்டியாக இருக்கிறவனுக்கு நொண்டி என்று கூப்பிடுவார்களே தவிர இருக்கும் அவனுக்கு இல்லையா ஆக அந்த கூன்பாண்டியனுக்கு என்ன பெயர் இருந்தது என்று நான் எண்ணி பார்த்தேன் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கவில்லை யாருக்காவது கிடைத்தால் எனக்கு சொன்னால் நான் கேட்டுக் கொள்வேனாக அந்த கூண்பாண்டியில் சண்டை போடுவதிலே மிகவும் கெட்டிக்காரன் அவன் படைபலன் ஜாஸ்தி ஒரு தடவை சோழ நாட்டுக்கு அவன் படை எடுத்தான் சோழன் தோற்றுவிட்டான் சோழன் தோற்றுவிட்டான் பாதுகாவலிலே இருக்கிறான் சோழன் அதாவது ஜெயில்லை ஒரு நாள் இவனும் மன்னன் அவனும் மன்னன் அல்லவா இருக்கட்டும் ஒரு நாளை கூப்பிடுந்த சோழனை என்று சொன்னான் இந்த கூன் சபைக்கு வரவழைக்கப்பட்டது மன்னனை முப்பெரும் மன்னர்ல அவனும் ஒருவன் இவனும் ஒருவன் இல்லவா சோழ சேர பாண்டியன் சோழா சௌக்கியமா அப்படின்னு கேட்டான் கூண்பாண்டியன் என்னுடைய நாடு சோருடைத்து சோறுன்னு சொன்னா நான் முன்னையே சொன்னேன் சோறுன்னு சொன்னா நாம சாப்பிடுற சாதம் மாத்திரமல்ல சோறுன்னு சொன்னா மோற்ற சாம்ராஜ்யம் என்று ஒரு பெயர் உண்டு அதனால்தான் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் சோறிட்டு சோறு பெற்றார் என்று சொன்னார் இதற்கும் சோறு என்றுதான் பெயர் அதற்கும் சோறு என்றுதான் பெயர் அதனால சோருடைத்து என்னுடைய நாட்டு நாடு மூட்ட சாம்ராஜ்யத்துக்கு வழிகாட்டக்கூடிய திருக்கோயில்கள் நிறைய இருக்கிற நாடு என்னுடைய நாடு பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு முத்துடைத்து ஆனதுனாலே எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்று சொன்னான் பரவாயில்லை உன்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது அது ஒப்பற்ற பொருள் யாருக்கும் கிடைக்காத பொருள் அது தெய்வீகமான பொருள் அது உன்னிடம் இருக்கிறது அதனை நீ எனக்கு கொடுத்தால் உன்னை விடுதலை செய்து விடுகிறேன் என்று பாண்டியன் கேட்டான் சோழன் யோசனை பண்ணினான் ஒரு செடுத்து பொருளாகிய உன்னுடைய திருமகன் மானின் நேர் வழியை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து கேட்டான் மங்கையற்கரசி என்று அந்த அம்மாளுக்கு திருப்பெயர் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் டி என்ஆர் என்று ஒரு நல்ல பெரிய புராண ஆராய்ச்சியாளர் தஞ்சாவூர்ல அவர் சொன்னார் மாணிநேர் விழி என்றுதான் அவளுக்கு பெயர் மங்கையற்கரசி என்று அவளுக்கு பெயர் அல்ல மங்கையற்கரசி என்று பெயர் சூட்டியது திருஞான சம்பந்தர் தான் மற்றொரு இடத்துல மாணி நேர் விழி என்று விழித்தார் என்று அவர் சொன்னார் அவர் சொன்னதை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன் ஆக மங்கையற்கரசியார் என்று அவருக்கு தேர் எதிர் பெயர் இல்லை அந்த மங்கையற்கரசியார் என்ற திருப்பெயரை பிரியான சம்பந்தம் தான் கொடுக்கிறது என்றும் சொன்னார் அந்த மாணி நேயர் வழி இருக்கிறாளே அவளை எனக்கு திருமணம் செய்து கொடுத்து அதற்கு என்ன நீயும் மகாராஜன் நானும் மகாராஜன் கொடுத்தா போச்சு எடுத்துக்கொண்டோம் அப்போ வாங்க மாமா பக்கத்தில் உட்கார்ந்து வேண்டாம் அப்போ குற்றவாளியாக இருந்தவன் இப்பொழுது மாமனாராக ஆகிவிட்டான் அந்த மாநிதான் மங்கையரசி தெரியான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு வருகிறார் பாண்டிய நாடு கோயில் திறந்திருக்கிறதுன்னு சொன்ன ரெண்டு பேர் காரணம் ஒண்ணு மங்கையரசியார் இரண்டாவது குரச்சலியார் இந்த இரண்டுருந்தான் கோயிலுக்கு போகிறார்கள் அதனாலதான் கோயில் திறந்திருக்கு கோயில் இருக்கு இல்லைன்னா கோயில் எப்பொழுதே மண்மூடி போயிருக்கும் லிங்கங்களெல்லாம் எடுத்து போட்டு உடைத்திருப்பார்கள் போட்டு உடைத்த ஊரெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே நான் பின்னால் நினைவூட்டுவேன் ஒரு சமுதாயத்திற்கும் இன்னொரு சமுதாயத்திற்கும் விரோதம் இருக்கலாம் அது கொலை அளவுக்கு போய் முடிகிறது அறிவின்மை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அந்த வகையிலே கோயில் திறந்திருந்தது மதுரையில் சொன்ன அதற்கு காரணம் மங்கேற்கரசி யாரும் குரச்சர் சொல்லி அனுப்பினார்கள் திருமறைக்காட்டில் இருந்த திருஞான சம்பந்தரிடம் ஒரு பெரியவர் சோழ நாட்டில் எங்க நாட்டவர் அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று திருஞான சமுந்தரை அழைப்பு விடுத்தவரே மங்கையகரசியாரும் குலச்சிரையாரும் அப்பொழுதுதான் திருஞான சமுந்தர் அங்கே எழுந்தருட விருப்பப்பட்டார்கள் எழுந்துறினார்கள் பல தளங்களையும் தெரித்துக்கொண்டு மதுரைக்கு எட்ட வரும்பொழுது குலச்சிரையார் வந்து வரவேற்கிறார் குலச்சிரியார் வணங்கினார் அணங்கி எழுந்து நின்றாரு அதோ தெரிகிறதே அதுதான் திரு அளவாயா அப்படின்னு அவரை கேட்கிறார் பாட்டு வடிவத்துல செய்யுள் வடிவத்துல தெய்வ செய்யுள் வடிவத்துல மங்கேற்கரசி பலவர் கோன் அது பாருங்கோ அந்த விடிய கால வேலையில் தான் அவர் அந்த வேலைக்கு வந்திருக்கிறார் என்று பெரிய புறான ஆராய்ச்சிப்படி கிடைக்கிறார் விடிய கால வேலையில் தான் இந்த பௌலிராகமும் பாடுவார்கள் அதாவது புறநீர்மை என்ற பண்ணு அதே வேளையிலே திருஞாசம் மந்தர் பாடுகிறார் மங்கையற்கரசி வளவகோன் பாவை சோழனுடைய பொண்ணு பலிவளை கைமடமானி பங்கையச் செல்வி என்று சொல்வதில் ரெண்டு உண்டு திருமகள் என்றும் சொல்லலாம் மீனாட்சி என்றும் சொல்லலாம் பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ அந்த அம்மா கோயிலையும் கூட்டியிருப்பார்களோ மெழுகியிருப்பார்களோ கோயில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விலக்கிக் கொடுத்திருப்பார்களோ என்று கூட பணி என்று சொன்னால் அதுதானே அல்லவா இந்த பணியையும் அவர்கள் செய்திருக்க கூடும் என்றுதான் நான் எண்ணுகிறேன் பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் ஒருவன் போதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற் தன்னோடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவோ இதுவே இதுவோ என்று ஆண்டவனையே பாடுகின்ற முருகப்பெருமானுக்கும் விநாயகர் பெருமானுக்கும் கூட பாடாத திருஞான சம்பந்தர் மங்கையரசியாரைச் சிறப்பித்து ஒரு பாடல் பாடுகிறார் அது அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதிகம் முற்றும் ஒன்னாவது பாட்டு மங்கையரிசியாரை சிறப்பித்து வரும் இரண்டாவது பாட்டு கொங்கை குலச்சிரியாரை சிறப்பித்து வரும் மூன்றாவது பாட்டி பாட்டு பார்த்தீங்கன்னா மங்கையரிசியாரை சிறப்பித்து வரும் நாலாவது பாட்டை பார்த்தீங்கன்னா குலச்சிரியாரை சிறப்பித்து வரும் இப்படி அந்த பதிகம் முழுதும் அவர்களை சிறப்பித்து பாடி சுவாமி நமக்கு என்ன தெரிகிறது அவட்ட ஆண்டவன் திருப்பணித செய்கிறவர்கள்தான் பெரியவர்கள் அவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள் போற்றுதலுக்கு உரியவர்கள் என்று எண்ணித்தான் திருநார் இந்த திருப்பதியை திரும்பி பாடுகிறார் இப்போ மங்கையர்கரசி நான் சொல்லிவிட்டேன் அடுத்தது குலச்சிறையாறை சொன்ன பாடலை நான் நினைவூட்டுகிறேன் உங்களுக்கு டிய வெற்றவே அடியும் விருப்பின கழுத்திரத்ராட்சற்றில விபூதி இது இருந்தால் போரும் அவன் அடியார் என்று நீ கீழே விழுந்து வணங்கி விடு என்பதுதான் பெரிய புராணம் போன்ற நூல்கள் நமக்கு அறிவுறுத்துகிறது விபூதி இருந்தால் போறும் அவ்வளவுதான் சமீபத்தில் இருந்த வாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவார் அடியார் வேடத்திலே ஒருவன் வந்தானா அவன் யார் என்று நீ எதிர்பார்க்காதே விழுந்து கும்பிட்டு விடு ஒரு நாள் முடிந்தால் ஏதாவது கொடு இல்லையா அவனை ஒன்றும் சொல்லாதே எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கும் என்று சொல்ல முடியாது என்று வாரியா சாமியே பயப்படுவார் அவ்வளவு பெரியவரை இங்கே வெறும் பய எவனோ ஒருத்தன் விபூதி பூசிக்கான் துர்காட்டம் போட்டு அவன் காலில் திடீர்னு விழுந்து கும்பிடுவாரான் குலச்சிறை வெற்றவே அடியார் அடிமை செய்வீழும் விருப்பின அடுத்தது பின்னால வெள்ளை நீர் அணிய போகிறான் பாண்டியன் என்று ஞான திருஷ்டினால தெரிகிறது சம்பந்தம் வெள்ளை நீர் அணியும் கொற்ற வந்தனைக்கு வெள்ளை நீர் அணியில அப்ப அவன் வந்து சமணனாகத்தான் இருக்கிறான் பின்னால அணிய போகிறான் இல்லையா அதத்தான் நினைவூட்டுகிறார் இவர் சுவாமி வெள்ளை நீரணியும் கொற்ற வந்தனுக்கு மந்திரி ஆய புனச்சுரை குலாவில் இன்று ஏக்கும் ஒற்றை வழிவிடயம் கும்பராசதைவன் உலகினில் இயற்கையை ஒழிந்திட்டு அத்தவர்க்கு அக்க சிவன் உரைகின்ற அலவாயாவதும் இதுவே அலவாயாவதும் பெ அடிமிசை வீழும் விருப்பினை நீங்க கொத்தவன் தனக்கு மந்திரியாய புலச்சிறை புலாதி நின்று ஏத்தும் ஒற்றை வழி கும்பரா தலைவன் உலகினில் இயற்கையை ஒழிந்திட்டு அட்டவர்க்கத்தை சிவன் உரைகின்ற அலவாயாவதும் இதுவே அத்தவத்து அக்க சிவனுரைகள் ஆலவாயாவதும் இதுவே செந்துள் பாண்டிமா தேவியை சொ நூறு பாட்டு செந்துவர் வாயாள் கண்ணாள் சிவன் திருநீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலாள் பாண்டிமா தேவி சிவந்திரு நீினை வளர்க்கும் பந்தனை விரலாள் பாண்டிமாதேவி பணி செய்யப்பாருடை நிலவும் சந்தமாகும் பாம்பு நீர் மொத்தம் கண்டருக்கும் மலர்வந்தி அந்திவான் மதிசேர் சடை அண்ணல் அளவாயாவதும் இதுவே அளவாயாவதும் இதுவே முக்கியமான பகுதி அந்த நாட்டிலேயே விபூதி பூசல் அப்போ இந்த அம்மா தான் திருநீட்டை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று திருஞான இன்னொரு உட்குறிப்பு மிகவும் அற்புதமான குறிப்பு என்று சொல்லுகிறார் திருஞான அந்த அம்மா தாழ்வடமும் சந்தன குடம்பும் நீரும் தன் மார்பிலில் முயங்க இந்த ஞான கண்ணுடையவர் திருஞான சுமந்தர் பெண்கள் மேலே சட்டை அணிந்திருப்பார்கள் அது என் அரசியார் அவர்கள் மார்பிலை விபூதியை பூசிக்கொண்டார்களான் சந்தன குழம்போடு ஏன் கணவன் விபூதி பூசாகவன் அவனுக்கு எதுக்கு நாமே விபூதி பூசிட்டு போனா அவனுடைய மனது கொஞ்சம் வருத்தப்படக்கூடும் அந்த வருத்தம் கூட அவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாள் அந்த அம்மா ஆனா திருநீரை பூசாமல் இருக்க முடியவில்லை இல்லையா ஆனதுனால என்ன பண்றா சந்தனத்தோட விபூதியை கலந்து தன்னுடைய தாமலை பூசிக்கொண்டாளா அந்த அம்மா இந்த குறிப்பு சொல்லுகிறார் திருநாசம் வந்த முத்தின் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பிலில் முயங்க பத்தியாகின்ற பாண்டிமாதேவிருக்கும் மங்கேரக்கரசியாருக்கும் இப்படி ஒரு பாராட்டு செய்து விட்டாரா அல்லது போற்றி விட்டாரா அல்லது ஆசீர்வாதம் செய்கிறாரா ஏதோ ஒன்று ஆக ஆண்டவனையே பாட வந்த திருஞான சம்பந்தர் இப்படி ஒரு அற்புதமான திருப்பதியும் மங்கையக்கரசையாரை பற்றியும் குரட்சியாரை பற்றியும் பாடியிருக்கிற திருப்பதியும் ஊருக்கு வெளியிலே இருந்து அந்த கோபுரத்தை கண்ட உடனே வணங்கி விட்டு பாடிய திருப்பதியம் இது கோபுர தரிசனம் பாப விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கைலை கூறுமணின்னு ஒரு மகா சன்னிதானம் அவர் ஒரு சித்தர் சில தவறுகள் இருக்கலாம் இருக்கக்கூடாது இருக்கலாம் அவர் என்ன பண்ணினார் நாலு மாடி அஞ்சு மாடி அந்த மடம் அந்த மாடியில ஏது வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவார் அந்த அஞ்சாவது மாடியில் ஏது நின்னார்னா திருக்கடவுர் கோபுரம் தெரியும் அங்கேயே நின்றுடுவார் சில வேளையில என்ன கூட்டிட்டு போவார் டே திருக்கடை தரிசனம் பண்ணலாம் பாடா அப்படின்னு அவரு கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு பேசாம நிக்கிறாரு நானும் பேசாமட்டேன் அவருக்கு புத்தி பாருங்க கொஞ்ச நாளை தெளிஞ்சதுக்கு அப்புறமா டே சுவாமிநாதன் ஒடியாண்மையே நீ சொல்லும் அப்படின்னாரு அற்புதமான திருப்பதிகம் திருக்கடூர் திருப்பதியம் ஒடியார் மேலேனே என்று தொடங்கும் இதுக்கு அப்புறமா நான் அந்த பதியத்தை உங்களுக்கு நான் பாடுவேன் அந்த கோபுர தரிசனம் செய்ததுக்கு அப்புறமா இந்த திருப்பதியத்தை பாடியிருக்கிறார் திருஞார் சம்பந்தர் அப்படி ஊருக்கு புறத்தாலே இருந்து பாடிய பதிகங்கள் பல உண்டு இப்ப ஊருக்கு புறத்தாலே இருந்து மங்கையரக்கரசியார் பாடியிருக்கிறார் மங்கேக்கரச திருப்பதிகம் திருவால வாய்க்கு அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு போகும்போது திருஞான சம்பந்தர் ஊருக்கு புறத்தாலேயே இருந்துதான் உண்ணாமுலை உமையாளோடும் பாடுகிறார் அண்ணாமலையாரே அண்ணாமலையாரே ஊருக்கு புறத்தாலிருந்து பாடப்பட்டது சில பதிகங்கள் ஊருக்கு புறத்தாலிருந்து பாடியது சிலோனுக்கு எல்லாம் அவர்கள் போகவில்லை ராமேஸ்வரத்தில் இருந்து சிலோன்ல இருக்கிற கட்சேத்திரங்களுக்கு பாடிவிட்டார்கள் திரு கேஜீஸ்வரம் திரு கோணமாமலை இது இரண்டுக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து பாடிவிட்டார்கள் அதே மாதிரி திருக்கைலாயத்திற்கு திருநாமசம் வந்தவர் போகவில்லை திருநாவுக்கரசர் தான் போக முயற்சித்தார் கைலாயமலைக்கு போக முயற்சித்தார் அது அப்புறமா சொல்றேன் இங்கே திருக்காலத்தில் இருந்தபடியே திருக்கேதாரம் கைலாயமலைலாம் பாடிவிட்டார்கள் இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா பெரிய நமக்கு ஆதாரம் பெரிய புராணம் இல்லாவிட்டால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்க பெரிய புராணத்துக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா தேவாரந்தான் ஆதாரம் ஆமா தேவாரத்தை நன்றாக எழுத்து எழுத்து எழுத்தாக படித்து பார்த்துதான் அவர் எழுதியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இப்போ மங்கையர்கரிசியிலே கடைசி திருப்பாட்டு பாடுவோம் பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி புலச்சுரை அணு எவர் பணியும் பன்னலம் புணரும் பாண்டி மாதேவி குலச்சுரை அணு எவர் பாடியும் இந்த தமிழை என்னன்னு சொல்றது திருஞான சம்பந்தர் தேவாரம் முழுதும் பாடிய சுந்தர தேராரம் முழுதும் பாடியிருக்கிறேன் அந்த பெரிய புராண வரிசைப்படி இந்த நம்பர் ஒன் டூ த்ரீ திருநான்சம் சுந்தரர் இந்த ஒன்னாவது பதியம் ஏது இரண்டாவது பதியம் ஏது மூணாவது பதியம் ஏது நமக்கு எப்படி தெரியும் பெரிய புராணத்தை பார்த்தா தான் தெரியும் அந்த பெரிய புராண வரிசைப்படி சுந்தர தேவாரம் முழுதும் எடுத்திருக்கிறேன் அது உங்களுக்காக சைவ சமய தொண்டு ஆமா தமிழர்களுக்காக முக்கியமாக சைவர்களுக்காக ஆமா அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா புஸ்தகத்தை வச்சு கேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடைமை நம்ம சொத்து பார்த்தவங்க நமக்கு ரெண்டு பங்களா இருந்திருக்குன்னு ஒரு பேப்போச்சுன்னா விடுவோமா விடுவோமா விடமாட்டோம் அதை விட பெரியது இந்த இது ஆமா அப்படி ஒரு சொத்து நம்மளுடைய சொத்து அது அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல என்ன வருகிறது என்று இப்பொழுது திருநார் சம்பந்தம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் எழுநூத்தி முன்னூத்தி அதாவது மூவாயிரத்தி சொல்ற பாடல் அதை எடுக்கணும்னு நினைச்சு ஒருவர் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு பெரியவர் அவர் விருத்ராட்சம் போடுறதில்லை அவர் விபூதி அணியறதில்லை அந்த பெரியவர் தான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஆச்சரியம் பார்த்தீங்களா ஆமா இந்த பெரியவர் யாருன்னு நான் அப்புறமா சொல்றேன் இப்ப சொல்லக்கூடாது இப்ப கிட்டத்தட்ட இருநூற்று தொன்னூற்று ஆறு திருப்பதிகம் பதிகம் அதிகமா ஒரு எடுத்துக்கூட விடாமல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தமிழை அதை நான் அத எழுதி எழுதித்தான் பாடுறேன் என்ன தப்பு வரக்கூடாது பதம் பிரிக்காமல் இருந்தாலும் இருக்காது இல்லையா அதனால பதம் பிரிச்சு பதம் பிரிச்சு பதம் பிரிச்சு எழுதித்தான் பாடுறேன் அப்படி பாடும்பொழுது ஏற்கனவே திருஞா சம்பந்தம்னா எனக்கு ஈடுபாடு ஜாஸ்தி நால்வரையிலும் எனக்கு திஞ்சாம் சந்திரத்த எனக்கு ஈடுபாடு மிகுதி ஏன் அவர் தான் சமயத்தை காப்பாற்றியவர் அதனால்தான் திருஞா சம்பந்த மடத்துல நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன் எனக்கு இனத்தின் பால எனக்கு அன்பு இருந்திருக்குமே நான் வேற எங்கேயாவது கேட்டிருப்பேன் சமயத்தின் பால எனக்கு ஈடுபாடு அதனால்தான் திருஞான சம்பந்தர் மடம் இதுல இருக்கிறது மதுரையில மதுரை ஆதீனம்னு பேரு அந்த மடத்துல தான் நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன் திருஞான சம்பந்தர் அப்படி திருஞான் தேவாரத்தை ஒண்ணு ஒன்னா பார்க்கும் பார்த்தால் கடவுளி கடவுளி இந்த சின்ன வயசுல எப்படி ஒரு ஒர்க்கா முடியுமா திருநாவுக்கரசர் கூட முடியாது அப்படி ஒர்க் பண்ணி இருக்கிறார் இந்த தினியார் சம்பந்தம் இந்த சமயத்துக்காக ரொம்ப நல்ல ஒர்க் என்ன கருத்துக்கள் அப்படி இவர் பாருங்க இந்த திருப்பதியத்துல ஒன்னாவது பாட்டு மங்கையரசியா இருக்கு இரண்டாவது பாட்டு குரட்சியா இருக்கு மூணு மங்கையரசியா இருக்கு நாலு குறைச்சனை அஞ்சு கஜா ஆறு குறைச்சரை இப்படி பாடிட்டு பாடம் தான் மறந்து விட்டேன் பாடணுங்கிற நோக்கத்துல நான் வரல மேடையில வந்த உடனே என்ன எனக்கு கருத்து என்னுடைய குருநாதன் உணர்த்துகிறானோ அதை பாடி விடுவேன் அதனால நான் இப்ப பாடுறேன் அது இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த பதியம்புரா உங்களுக்கு நான் பாடி காட்டுவேன் என்று சொல்லி இந்த பதியத்தின் இறுதியில வருகிற பதினோராவது பாட்டுல பாருங்க ஒருத்தரை மாத்திரம் சொல்லாமல் பன்னலம்புணரும் பாண்டிமாதேவி குலச்சுரை எனும் இவர் பணியும் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறார் அதுல என்ன தமிழ் அறிவு என்ன நன்றி கடன் ரொம்ப என்னால வாய்விட்டு சொல்ல முடியல நீங்களும் எப்பாவது படித்து பார்க்கும்போது கேட்கும் போது உங்களுக்கு தெரியணும் தெரியணும் தெரியணும் தெரியணும் தெரியணும் உங்களுக்கு அது நன்மையை உணர்த்தும் கல்லலம் புணரும் பாண்டி மாதேவி புலச்சுரையன் இவர் பணியுமோ அன்னலம் பெருதீராபாயுதம் திருவடியாங்கவை போலம் புணரும் பாண்டி மாதேவி புலச்சுரையன் இவர் பணியுமோ கன்னலம் பெரு தீராலவாயுதம் திருவடியாங்கவை போத்திலே கன்னலம் பெரிய காழியுள் யான சம்பந்துதன் சென்றமிழ் இவை தொண்டு பெரிய காழியுள் யான சம்பந்தம் செந்தமிழ் இவை தொண்ணுண்டு சம்பந்தம் சென்று நலம் பாட இந்நலம் பாட பல்லவரிமயோர் எத்தவித்திருப்பவர் நிதே இந்நலம் பாட பல்லவரின் மயூர் எத்தவித்திருப்பவர் குறுமணி மாடியில் இருந்து இந்த பொடியார் மேனியனை பாடச் சொன்னார் என்று அதற்கு பெயர் கடவுர் என்றால் அமிர்த கடத்தை குடத்தை அந்த ஊரில் கொண்டு வைத்தார்கள் தேவர்கள் ஆனால் அதற்கு கடவுர் என்று பெயர் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடவுர்ன்னு சொல்றது இல்லை கடையூர்னு சொல்றாங்க அதுவும் ஒரு வழியில பொருத்தம் மார்க்கண்டே முனிவர் கடைசியாக வந்து பூசித்த தலம் அது அதனால்தான் கடையூர் கடையூர் என்று சொல்லுகிறார்களோ என்று கூட நான் எண்ணுவது உண்டு அந்த பெருமானை வழிபட்டால் யம பயம் இருக்காது அப்படின்னு இப்ப ரொம்ப எமபாயத்தினால அறுபது வயசானதுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு போய் சாந்தி செய்து கொடுக்கிறார்கள் இப்பவும் நினைச்சு கும்பிடலாம் அந்த ஊருக்கு அற்புதமான திருப்பதிகம் சுந்தரர் பாடியது ஒன்று இருக்கிறது அதைத்தான் அவர் பாட சொன்னார் பொடியார்மேனியனே பொடி என்பது இங்கே விபூதி திருநூறு பொடி மாப்பொடி மஞ்சள் பொடி அறப்பு பொடி இந்த பொடியாக துகளாக்கப்பட்டதுக்கு பொடினு பேரும் இன்னைக்கு மூக்கு பொடி ஒன்னா நினைக்கிறாங்க பொடியார் மேனியனி என்பது இங்க திருநூறு பொடியார் மேனியனி இந்த திருப்பதியத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஆர் துணை எனக்கு ஆர் துணை என்று பத்து தரவு வருகிற அந்த குறிக்கோள்ல தவறுவதே இல்லை அந்த பதிக ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த பத்து தடவை எனக்கு ஆறு துணை எனக்கு ஆறு துணை எனக்கு ஆறு எனக்கு ஆறு துணை கடவுள் தான் துணை நாம துணை என்று நினைப்பதெல்லாம் துணை என்று நான் துழப்பட்ட ஒன் சுடரே என்பர் நாம எதை எதையோ துணை என்று சொல்லி ஏமாந்து போகிறோம் அவர் சொல்லுகிறார் நீதான் துணை அந்த திருப்பதியத்தை சொல்லி பார்ப்போம் அத திருப்பதி தான் அவர் சொல்ல சொன்னார் மங்கையோடும் மூவிலை வேறங்கையின் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவூர் தனுள் வீர சத்தியம் அடிக் நுதே எனக்கு ஆர் துணை நீ எல்லதே அடிகமுதே அது யமனை உதைத்ததனால வீரட்டத்தின் ஒன்றாக சேர்க்கப்பட்டது அட்ட வீரட்டம் என்று சிவனுக்கு கோபம் வந்த இடம் எட்டு அதுல ஒன்று திருக்கடம் காரனை உதைத்த இடம் அதனாலதான் அதுக்கு வீரட்டத்தையும் எம் அடிகமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என் அமுதே என்று சொன்னது இந்த அமுத கடன் தான் அங்கே சிவலிங்கமாக இருக்கிறது என்று வரல என் அமுதே என்பது இங்கே அமுதகடேஸ்வரர் என்பதும் ஒரு பொருள் ஆண்டவனை பார்த்து சொல்லுவார்கள் அல்லவா திருவே என் செல்லமே தேனே அப்படின்னு சொல்றது மாதிரி அமுது என்று சொல்லுவதும் சிறப்பாகவும் வைத்துக் கொள்ளலாம் அந்த அமுத கடேஸ்வரர் என்று பெயர் இருக்க அமுதே என்று சொன்னார் என்று வைத்துக் கொள்ளலாம் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்பது அது அப்ப கடைசி காலத்தில் இப்பவும் கூட இல்லையா வாழ்க்கை முழுதும் கூட வீர anavare marayil pol anavare karayarmedathai kadavum பகாபதத்தை பகுபதமாக ஆக்கினால் ஒரு பொருள் கிடைக்கும் பகாப்பதத்தை பகுபதமாக கூடாது என்பது நியதி அது வேண்டாம் ஆனால் ஆக்கினால் இல்லையா இங்கே எனக்கு ஆர் துணை நீ என்று நிறுத்திவிட்டமே ஆனால் நீதான் துணை என்று பொருள்பட்டுவிடும் இல்லையோ நான் அப்படித்தான் நிறுத்தி விடுவேன் அதை தவறு என்று சொல்லுகிறவர்களும் உண்டு வயிற்று ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு ஆனால் என்னுடைய கருத்தில் தோன்றியதை நான் சொல்ல தவறுவதே இல்லை தவறு கட்டுக்கிட்டு வரான் நமக்கு ஆக இறைவா எல்லமுதே எனக்கு ஆ துணை எனக்கு எனக்கு துணை நீ அறம் நான்வர்களு உரிந்து கொண்டாய் காலன் உயிர் கொடுத்தாய் மதையோனுக்கு மான் கந்த அருங்கரம கடமூர் திருவிரட்ட துழியன் தாதை பெருமான் எனக்கு துணை நீ அல்லதே அடிகே துணை நீ அல்லதே என்ன துணை நீ அல்லதே துணை நீ இந்த கடைசி வரி மாத்திரம் சொல்லி பார்த்தோம்னா கடவுளே அப்படி ஒரு இன்பமயம் வரும் என் தாதை பெருமான் எனக்கு ஆர்துணை நீ அல்லது போராருங்கரியின் உரி போர்த்து பொன் மேல் வாராறும் உரையால் உருவாகம் அகந்தவனே தாராடும் கடவுள் தமிழ் இடத்தியம் ஆறாய் என் அமுதே எனக்கு ஆர்துணை நீ அல்லது ாய் மகமாவுரு போத்தவனே பொது போந்தவியாய் கையாரான கடவுள் நுழைவீரட்டியம் ஐயா என்ன எனக்கு ஆர்முனை நீயல்லே மண்ணீ தீவடிகால் ஒரு புதங்களாகி மட்டும் பெண்ணோடய உருவானவனே கண்ணாரும் மணியே கடவுள் நுழுவீரட்டத்தியம் கண்டா என்ன எனக்கு ஆர்முனை நீயல்ல எரியார் தந்தலை மேல் உடலாக முடிந்தவனே நரியாரும் சுடரை நகுவண்டலை கொண்டவனே நரியார் ஏதூரியாய் கடவுர்தான் வீரட்டத்தியம் அறியாய் என்ன முத எனக்கு ஆர் துணை நீயல்ந்ததே வேற உன்னடியேன் விளங்கும் குடைக்காதுடையாய் உன்னை அந்தார் முன்மறுப்பா கடவுர்தான் வீரட்டத்தியம் ஆறா என்ன முத எனக்கார் துணை நீயல்லதே பயனோடறியும் அடி முடி காண்பறிய பயனேம்பரனே பரவாய பரஞ்சுடரே கயமாறிஞ்சடையாய் கடவூர் தலைமை ரட்டத்தையும் அயனே என் நவுதே எனக்கு ஏராறு முறையை துணையாயதின் ஆவலர்கடியான் அடித்தொண்டன் உரைத்த தமிழ் பாரூர் எத்தவல்லார் பரலோகத்திருப்பாரு தமிழ் இப்படி பதிகமா சொன்னா அவருக்கு சந்தோஷம் அவருக்கும் சொன்னேன் இன்னைக்கு உங்களுக்கும் சொன்னேன் இப்படி அற்புதமான திருப்பதியும் இது தினந்தோறும் நினைக்க வேண்டிய ஊர்ல அது நான் நினைக்க வேண்டிய தினம் நினைக்கிற ஊர்ல அதுவும் ஒன்று ஏன்னா சாக பயப்பட எண்ணி விட வேண்டாம் ஒழுங்கா போனா சார்லாம் இருக்கிறவர்கள்லையும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைத்தியஸ்வரன் கோயில தினந்தோறும் நினைப்பேன் ஆமா இவன் உடற்புணியை தீக்கிறவன் அவன் உயிர் புணியை தீக்கிறவன் அதனால இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு ஊர் திருப்பதியும் நான் தவறாமல் சொல்லுவேன் இந்த இரண்டு ஊர் திருநீர்களும் நான் வைத்து காலையில குளிச்சுட்டு வந்த உடனே நேர இந்த இரண்டு ஊர் திரு அணிந்து கொண்டுதான் அடுத்த வேலை ஆமா நன்றாக இருக்கணும் என்ற நோக்கத்தோடு அந்த நோக்கத்தோடு தான் உங்களுக்கும் பாடி காட்டிவிட்டேன் நான் இன்னைக்கு சொல்ல நினைத்தது ராஜராஜ சோழன் பலரிடமும் இந்த தேமாரத்தை கேட்கிறான் திருவாரூரிலே ஒரு சில பெரியவர்கள்ட்ட கேட்டான் தில்லையிலிருந்து வந்த பெரியவர்கள்ட்ட சில பதிகங்களை கேட்டான் அவர் குந்தைதி தேவியாரிடமிருந்து தான் பெரும்பகுதி தேவாரம் அவர் நன்றாக கேட்டுக்கொண்டான் என்று நான் கேள்விப்படுகிறேன் அதிலே ஒன்று ஒரு அற்புதமான பாட்டை சொல்லி இந்த மாதிரி பாடல்னா அவர்கள் ராஜா சோழனுக்கு பாடி என்று சொல்லுகிறார்கள் அதிலே ஒன்று பல திருத்தாண்டகங்கள் பாடி காட்டினார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன் திருத்தாண்டகம் என்பது ஆயிரம் பாடலை கொண்டது நாவுக்கரசர் பாடியது ஆயிரம் பாடல்கள் ஒன்றா இரண்டா ஆயிரம் பாடல்கள் திருத்தாண்டகம் என்பது அற்புதமான பகுதி அது இன்னைக்கு நினைச்சு பார்ப்போமா திருத்தாண்டகத்தில் ஒரு பத்து திருத்தாண்டம் நாம் எண்ணி பார்ப்போம் நான் உங்களுக்கு ஆதியிலேயே நினைவூட்டிருக்கிறேன் தேவாரம் என்பது அதிலும் திருநாவுக்கரசர் அறவுரையாக வந்ததுதான் அவருடைய முழுதும் சைவ சமய சட்டம் அவர் சொல்லுகிறார் என்றுதான் நான் உங்களுக்கு அடிக்கடி நான் நினைவூட்டினேன் இன்று ஒரு சில பாடல்கள் அவரது திருத்தாண்டகத்தை நாம் எண்ணி பார்ப்போம் சங்கீத சாஸ்திரத்தில் உன் எழுதி வைக்கிறார்கள் இப்போ நான் பிடிச்ச சொரத்துக்கு பேரு தெய்வதம் தெய்வதம் என்று பேர் அதைவதம் இவர்கள்லாம் சொல்லுகிறார்கள் நான் புத்தகத்தில் தெய்வதம் என்றுதான் படித்தேன் தெய்வதம் அந்தரத்திற்கு தெய்வ சாநித்தியம் உண்டு என்று சொல்லுகிறார்கள் இந்த திருத்தாண்டகம் பூரா தொடங்கும் போது அந்த சுரத்துல தான் தொடங்குகிறார்கள் ஓதுவார்கள் ஆக என்ன அர்த்தம் இந்த தெய்வீகமான பாட்டு அந்த தெய்வதம் என்று சொல்லுகிற சுரத்தில் என்றுதான் தொடங்குகிறார்கள் இல்லை என்று சொல்லலாம் நீ சும்மா கற்பனையா வேட்டு விடுறேன்னு சொல்லலாம் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இருப்பதை நான் சொல்ல வேண்டியதனுடைய பொறுப்பு அது உண்டு என்று சொல்லுவதும் ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய மனப்பான்மையை பொறுத்தது நான் விட்டு விடுவேன் இந்த திருத்தாண்டம் என்பது அப்படித்தான் பாடிக்கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது கால கொஞ்சம் ஏதோ மாறி இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆதியில அப்படித்தான் அது இருந்தது என்பதை நான் நினைவூட்ட கடமை nanana nanana nanana appanni ammayini ayyanum ni ayyan enbadu gurnavan appanni ammayini ayyanum ni varara சொ அந்த பொக்கே குடுக்கோம் பொண்ணையும் கொடுப்பான் கண்ணை குடுத்தியா பொண்ணை குடுத்தியா பொண்ணையும் கொடுத்து சொத்து பூரா எச்சு குடுவோம் ரொம்ப பேர் அப்படி இது வாலியா சாமி அடிக்கடி சொல்லுவார் என்ன பண்ண மர்ம புள்ள வர்றான்னு சொன்னா அன்னைக்கு தனியா சமைச்சு அப்படி சாமி மாதம் தனக்கு ஒப்பா இருந்தா சரிபர சிறபர்கள் தப்பாகவும் இருக்கும் இல்லையா ஒப்புடைய மனைவித்தான் ஒத்துக்கின்றார்கள் ஒப்புடைய மாதரும் என்பது குழந்தை செல்வம் என்று சொல்வார்கள் பொருளும் நீ தகந்தன செய்ய தகாதன ஏற்றுக்கொள்வன ஏற்றுக்கொள்ளாதது அதெல்லாம் எல்லாம் நீதான் என்று சொல்ல திற்பனவும் இப்பனவும் தொத்துவாய் நீ துணைய and money is this. விட்டாரொருவராடே ஆட்டு விட்டார் தாரொருவார அடக்கு விட்டாரொருவர் அடங்காதே ஆட்டு விட்டா தருவ அவன் ஓட்டு விட்டான் ஓடி போயிடுவான் இருக்க சொன்னா இருப்பான் பாட முடியுமா நடக்காது நல்லா பாடி ஒண்ணு ஒண்ணுமே இருக்காது ஒழுங்கா பாடி அவன் பாடு அர்த்தம் அவ்வளவுதான் எத்தனையோ பேர் பாடி பாட முடியாமல் என்ன அர்த்தம் என்பது அந்த அர்த்தத்தில் அவன் தான் செய்துக்கணும் கண்ணுதலாய் காட்டாக்காலே அவன் நாட்டு விற்கணும் அவன் பாட்டு விற்கணும் அவன் காட்டுவிக்கணும் என்பது இவருடைய சட்டம் அடுத்து அதே பதிகத்துல ஒரு அஞ்சாறு பாடல் அபூர்வமான கருத்துக்களை நமக்கு நினைட்டி செல்கிறார் சுவாமி நன் திருக்கோயில் இல்லாத திரையில் ஊரும் இதுவரே சொல்லிவிட்டார் திருக்கோயில் இல்லையா அது திரு இல்லாத ஊர் திரு என்பதற்கு செல்வம் அழகு நன்மை பொருள் சொல்றாங்க ஆனா தான் முன்னையெல்லாம் உயர் திரு திரு அப்படின்னு போட்டு எழுதுவாங்க அப்படி போடுறது கூட கிடையாது இல்லையா வெறும் சொல்லிவிட்டார் திருக்கோயில் ஊரும் அணியாத திரு ரெண்டு நாளைக்கு முந்தி ஒருத்தர் கேட்டார் சாமி நம்ம ஏன் தாமி விமூதி அணியணும் எனக்கு உடம்பு பூசிக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன் முன்னையெல்லாம் சைவர்கள் வீட்டுல சாப்பிட்டா சாப்பிட்ட இடத்துல பசுஞ்சாணத்தை போட்டு தேகாதார முறைப்படி அங்க இருக்கிற கெட்ட ஜீவன்கள் போகணும்னா இந்த பசுஞ்சாணம் போட்டா தான் போகும் பசுஞ்சாணத்தையே நல்லா காய வச்சு பொடியாக்கி அதை ஒரு காலத்துல தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் இப்போ நம்ப மாட்டாங்க பசுஞ்சானத்தை பொடியாக்கி அதை பூசிக்கொண்டு தேய்ச்சிகிட்டு குளிக்கிற அந்த உடம்புல இருக்கிற கிருமிகள் அப்படிங்கிறதுக்காக இப்ப சோப்பு போட்டு சொல்லிடுவாங்க இப்போ அதே மாதிரிதான் இந்த விபூதி என்பது பசுஞ்சானிருந்து செய்யப்பட வேண்டியதுதான் இல்லையா ஆமா பசுஞ்சானத்திலிருந்து விபூதி செய்யப்பட வேண்டும் என்பது சட்டம் வகுக்கிறார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் மூணு தினசான விபூதி சொல்றார் கற்பம் அணு கற்பம் விகற்பம் அப்படின்னு மூணு சொல்றாரு இந்த மூணு எப்படி தயார் பண்றதுன்னு அவர் சொல்றாரு இப்ப நாம நாம பூசிக்கிறதெல்லாம் எதிரியும் சேராத விபூதி கமகமன்னு வாசனையா இருக்கும் அவ்வளவுதான் அது என்ன சாணமோ கடவுளுக்கு பூசிக்கிறேன் ஆமா சில பேர் பசுஞ்சான செய்து பூசிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கிட்ட போய் அதை வாங்கிட்டு வந்துருவேன் அதை மருந்து மாதிரி நான் உபயோகப்படுத்துவேன் ஆமா அந்த பசுஞ்சான செய்த விபூதியை உடம்புல பூசிட்டம்னா கெட்ட கிருமிகள் நம்ம அணுகாது இருக்காது அப்படி இருந்தால் போய்விடும் என்பதுதான் அதனுடைய பொருள் என்று சொல்லுவார்கள் அதற்குத்தான் ஒரு பதிகமே பாடி வச்சிருக்க நமது சமய தலைவர் சம்பந்தம் ஒரு பதிகம் நாம் பார்த்தவரிலையும் எந்த மத சின்னத்துக்கும் அப்படி ஒரு பாட்டு கிடையாது இருந்து சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன் நான் ஏன் காதல இதுவரையிலையும் கேட்கல ாட்சம் இருக்கு பாரு அச்சம் சிவனுடைய கண்ணிலிருந்து வந்ததுன்னு பொருள் வேற ஒண்ணு அந்த ருத்ராட்சம் ஏகாதசமா இருந்தால் ஏகா மக ருத்ராட்சிருந்தா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு ருத்ராட்சம் ஒரு மாலை இல்ல ஒன்னும் கௌரி சங்கரமா இருந்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த வாங்குறாங்க பாட்டு கிடையாது பாட்டு கிடையாது ஆனா கடைக்கு ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய் பதினோரு பாடல் அற்புதமான பாடல் அந்த அற்புதமான பாடலை பாடித்தான் பாண்டியனுடைய சொலநோய் தீர்த்தார் என்று வரலாறு நமக்கு தெரியும் போது அந்த பலன் கிடைக்கும் என்பதுதான் நமது பெரியவர்கள் வகுத்து வைத்த வழி உண்மை செய்வனாக இருக்கணும் நிச்சயமா விபூதியை பூசும்போது அந்த ஒரு பாட்டாவது சொல்லிவிட்டு தான் பூசிக்குவான் இல்லையா சாமி சொல்றாரு திரு திருவண்ணூர் அணியாத திருவில் ஒரு காலத்துல அணியாதவர்களே இருக்க மாட்டார்கள் சொல்லுகிறவன் பூரா ஏதோ சாப்பாட்டு அளவுக்கு தான் செய்வனாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்றானே தவிர விபூதி பூசறது பாக்கி ஒழுக் பழக்க வழக்கங்கள்ல அவன் செய்வனாக இருக்கான்னு அவன் சொல்ல முடியாது இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றான் சனிக்கிழமை கிருத்திய பஜனை வெள்ளிக்க எங்கூர்லனை மடத்தில எல்லாம் பாடி இருந்தவங்க தான் பஜனை நாடகம் அதெல்லாம் எங்கூர்லாம் நாடகம் தான் போடுவாங்க பக்த மார்க்கண்டே சனிக்கிழமை ஒரு பஜனை வீதியில கூட திருவீதியில கூட பஜனை உண்டு இப்பவும் இருக்கும் காசு காசு காசு எப்படி ஏனும் காசு இன்னைக்கு எப்படியாவது காசு பாப வழியில பாப வழியில்தான் இன்னைக்கு பெரும்பகுதியான காசு சம்பாதிக்கப்படுகிறது என்ன மன்னிக்கணும் நீங்க இல்லையா ஆமா ஆக அப்படி இல்ல பருக்கோடி பத்மையார் பல தளிகள் இல்லாவோரும் தளி என்று சொன்னால் கோயிலுக்கும் உண்டு தளி என்று சொன்னால் கோயிலுக்கும் உண்டு மடங்கள் சிவனடியார்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கும் தடி என்று பேர் சிதம்பரத்தில் சிவஞான திருத்தடி என்று ஒரு இடம் இருக்கிறது செங்கநீர் பிள்ளையார்கள் தடி என்று சொன்னால் திருத்தடி என்பது திருப்பத்தூர் இருக்கிற கோயிலுக்கு பேர் திருத்தடியான் கான் என்று வரும் கோயிலுக்கும் வரும் ஆக ஆங்கினோடு பல தளிகள் எல்லாவரும் எட்ட போயிடும் அந்த ஒதி கேட்டாலே சாம்பிராணி புகப்பட்ட கெட்ட தேவதைகள் கெட்ட பூச்சிகள் எல்லாம் எட்ட போயிடும் ஆனா தான் பெண்கள் வெள்ளிக்கிழமை முழுன சாம்பிராணி போட்டுக்கிறது ஒரு வழக்கம் பழைய காத்து பழைய காத்த என்னத்தை கிடையாது சாம்பிராணி போட்டுக்க போறாங்க சங்கு ஒலியில அத பட்டினத்தான் சொல்லுவார் முதலில் ஒரு சங்கோலி இடையில் ஒரு சங்கோலி முடிவில் ஒரு சங்கோலி நாட்டுக்கோட்டு நகரத்தார் இப்ப நகரத்தார் வீட்டுல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரர் பிரபு வீட்லயும் சங்கு ஒலி நிச்சயமாக தவறாம ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ஊதுவார்கள் ஆமா நம்ம வீட்டுல கிடையாது நம்ம வீட்டுல ஏதோ இந்த அபிஷேகம் மட்டத்துக்கு மாத்திரம் சில பேர் இருக்கு அதுவும் சில இடங்கள்ல கிடைக்கிறதும் இல்லை இப்போ ஒரிஜினல் சங்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக அந்த சங்கு ஒலி அதுதான் மங்கள ஒலின்னு பேரு இந்த நாத சோழியா சங்க விருப்போடு வெண் சங்கம் நிதானமும் பெண்கொடியும் இல்லாவோரும் அருப்போடு மலர் பறித்து உண்டாவோரும் இந்த ஊரெல்லாம் என்ன ஊர்னு பேர் தெரியுமா என்ன பேரு தெரியுமா வரிசையா சொல்லிவிட்டு கடைசியா அதுக்கு ஒரு பட்டம் சூட்டி வச்சார் சுவாமி இதெல்லாம் ஊரல்லடா அடவி காடு அடவி காடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா மற்ற மரங்கள் இருக்கிற காடம் முள்ளுச்செடி ஒன்னுத்துக்கும் பிரயோன அந்த முள்ளு செடி மாதிரி இருக்கிற செடிகள் இருக்கிற காடுதான் அடவி காடும் உபயோகம் இல்லாத மரங்கள் இருக்கிறதுன்னு சொன்னாங்க உபயோகம் இல்லாத மரம் எதுன்னு எண்ணி பார்த்தேன் எனக்கு ஒண்ணும் தெரியல இந்த ஒதி மரம் ஒண்ணு உபயோக சொல்லுவாங்க இந்த கண்ணி இதெல்லாம் இதை அது காடு போட அது நாடே அல்ல என்று ஒரு லிஸ்ட் கொடுத்துடுறாரு சாமி நம்ம அதை மறுபடியும் ஒருத்தர் சொல்லி பார்ப்போம் திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவண்ணீர் அணியாத தெருவிலூரும் கருக்கோடி பத்தி மய்பாடாவூரும் பாங்கினோடு பலதடிகள் இல்லாவூரும் விருப்போடு வெண் சங்கம் ஓதாவூரும் நிதானமும் வெண்கொடியும் இல்லாவூரும் அருப்போடு மல பலிச்சிட்டு உண்ணாவூரும் அன்பு பக்தி அருப்போடும் அதை பறிச்சிட்டு உண்ணா ஊரும் அவை எல்லாம் ஊரல்லாடே பாடனும் எப்படியாவது சுவாமிக்கு திருமூலர் திருமந்திரத்தில் வளர்கிறது பாட்டவி காட்டுதுமி அன்னைக்கு ஒரு பாட்டு உங்களுக்கு நான் நினைவு திருக்கோயிலுக்கு போன நாம பாடணும் சின்ன சின்ன தேவாரமா சொல்லணும் இல்லையா அப்படி இல்லைன்னா நமச்சிவாய மந்திரமாவது நாம சொல்லணும் எதாவது ஒண்ணு பாட்டு ஓடு பாட்டுனா இதுக்காக மெனக்கட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படிக்க வேண்டி இப்ப நல்லா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் படிச்சு விட்டு வந்தேன் பாடுறதுக்காக வேண்டி அப்படி படிக்க வேண்டிய எழுத்த நீட்டி இசை தானே வரும் அவனா எழுத்த நீட்டுனா முருகா இது எழுத்து முருகா இந்த காவை நீட்டினா காவுக்கு எத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை தான் நெடிலா ரெண்டு மாத்திரை அந்த ரெண்டு மாத்திரையா நாலு மாத்திரையா எட்டு மாத்திரையா நீட்டி விட்டா அவ்வளவுதான் முருகா முருக முருகா இது என்ன உனது ரெண்டுதான் இது ஒரு ராக குறைஞ ஒரு ராகம் வந்து சேர முடியாது இல்லையா இது ரெண்டே ரெண்டுதான் வருது என்னத்த என்ன ராகம்னு சொல்ல முடியும் சொல்லவே முடியாது ராகமே அல்ல ரெண்டு சொரம் பேசுதான் அதே போல நாம நீட்டி சொல்லணும் முருகா பரமசிவம் சம்பு சங்கரா இதை வந்து இசையோட சொல்ல தெரிஞ்சு நா சம்போ சங்கர மகாதேவ சம்போ சங்கர மகாதேவ சம்போ தங்கர் மகாதேவ சம்போதங்கர மகேவ மகாஜேவர மகாதேவ ஹர ஹர்தங்க மகாதேவ சிவசிவ தங்கர மகாதேவ சிவசிவத்த மகாவ சங்கர மகாதேவ மகாதேவ சிவ சிவ தங்க மகாதேவ் போனோம் ஆமா ஆனா தேவார திருவாசகத்துல இப்படி பஜனை மாதிரி பாட்டு கிடையாது ஆனா பிற்காலத்துல வந்த தேவாரத்தின் அடிப்படையிலே வந்த ராமலிங்க சுவாமிகள் சில நாமாவடிகள் எழுதியிருக்கிறார்கள் அது பழைய காலத்துல பாடுறது இப்ப யாரும் பாடுறதில்லை என்ன நம்ம உடனே ஒண்ணு சொல்லி பார்ப்போம் சிதம்பரப்பாட்டே திருப்பாட்டு ஜீவர்கள் பாட்டெல்லாம் வெறும்பாட்டு அம்பலக்கரதே அருமருந்தே அம்பலக்கரதே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள்விருந்தே போது நடத்தரதே புண்ணிய புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே ஹரகர சிவ சிவ மாதேவ ஹரகர சிவ சிவ அருளமுதம் தரவாவ அருணமுதவு தரவ அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் வீருந்தே ஆனந்தத்தேனே அருள் வீருந்தே இப்படி பஜனக்கூடம் கூடம் இருக்கிற இடத்துல ப்ட்டா சொல்ல முடியாட்டி போனாலும் எதையாவது சொல்லு உன்னுடைய ஜென்மா கடை தேர்ட்டும் என்றுதான் நமது பெரியவர்கள் எண்ணினார்கள் அந்த வகையில்தான் தேவார திருவாசம் கூட சிலது சிலது அப்படி பஜனை பாடல் மாதிரி அமைந்திருக்கிறது ஆனா அதை பிற்காலத்தில் வந்தவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள் சங்கீதங்கீதம் படிச்சு விட்டு சங்கீதக்காரந்தான் பாட முடியும் அதுக்காக பத்து நிமிஷம் மெனக்கட்டா தான் பத்து வருஷம் மெனக்கட்டாத்தான் பாட முடியும் அப்படின்னு கொண்டு விட்டு விட்டார்கள் அதனால என்ன ஆய் போச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க தேவாரம்னா யாராலும் பாட முடியாமல் போய்விட்டது ஒரு காலத்துல திருவாசகம் கூட பஜனை பாடல் மாதிரி பாடியது ஒன்றுதானே முத்தினரீ அறியாதோடு முயல்வேனை யல் முயல்வேனே பத்தினரி அறிவித்து பத்தினரீ அறிவித்து பழவினைகள் பாறும் வண்ணம் பழவினைகள் பாறும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கீ என்னையாண்ட சிவமாக்கி என்னையாண்ட அத்தன்யனக்கு அருளியவர் அத்தன்யனக்கு அருளியவர் ஆர் பெருவ ரச்சோவே ஆர் பெருவ ரச்சோவே இப்படி நம்ம நாட்டில இருந்த பழமையான பக்தி களஞ்சியங்கள் இந்த பஜனை கூடங்கள் பஜனை தவறான வார்த்தையாக அது போய்விட்டது காரணம் நமது நாடு இல்லையா நமது நாடு என்று சொல்லுவதை விட பயந்துகிட்டு உன்னு சொல்லலாம் நமது அரசாங்கம் இல்லையா ஆனா நாம பஞ்சாட்டரம் சொல்லுவோம் இப்பொழுது Om namah शिवाय शिवाय नमः Om Om namah Shiva Om namah शिवाय शिवाय नमः Om Om namah Shiva शिवाय नमः Om namah शिवाय शिवाय नमः Om Om namah Shiva மோம் நம சிவாய சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ நான் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேன் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன் இந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் கேட்டுக்கொண்டுதான் சொல்ல வேண்டும் என்பது நமது சைவ சமயச் சட்டம் நியதி இப்ப நான்லாம் அந்த உபதேசம் கேட்டுக்கிட்டு தான் சொல்றேன் அப்படி ஒரு சட்டத்தை வச்சதுனால தான் என்ன பண்ணி அப்படின்னா ரொம்ப பேர் அதை கேட்டுக்கொள்ளாமலேயே நல்ல நல்லதை இழந்து விடுகிறார்கள் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்றதுனால வருகிற புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்காமலேயே போய்விட்டது இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு மூணு தடவைத்தம் போயிட்டு வந்தான்னா அவன் குருசாமி ஆகிடுறான் அவன் வேற ஒருத்தனுக்கு மாலை போடுறான் வேட்டி எடுத்து கொடுக்கறான் அவன் குருசாமி ஆயிடுறான் சுவாமியை சரணா ஐயப்பான்னு சொல்லிட்டே போறான் அந்த மாதிரி இந்த பஞ்சாட்சரத்தை பத்து வருஷம் ஒருத்தன் சொல்லி விட்டான்னா அவன் இன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு அந்த சட்டம் இருந்ததே ஆனால் ஒருவேளை இது மக்களோடு நிறைந்து இருந்திருக்குமோ நான் எழுந்துகிறேன் அத போய் இப்ப நம்ம இந்த சட்டத்தை மாத்தனம்னா இருக்கிற மடாதிபதிகள் பெரியவர்கள்லாம் சேர்ந்து என்னை தொலைச்சு அப்படின்னு கேட்டா நம்ம சொந்தத்துக்காக இல்லையா பாம்பன் சாமி சொன்னது மாதிரி இறை தேடு தேடு இறை தேடு அப்ப நாம சம்பாதிக்க தெரிஞ்சுகிட்ட நாம் அருளையும் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கணும் பொருளையும் சம்பாதிக்க தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற நமது கோயில்கள் எல்லாம் போனா அருளை சம்பாதிக்க முடியுமான வழியில அது இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கோயில் இருக்கிறவனே பொருள்தம்பாரி தான் பாடுபடுறான் கோயிலே எப்படி இருக்கு அதனால நாம போய் நாம என்ன பண்ண முடியும் அதனால வீட்டிலயாவது நாம உட்கார்ந்து நூத்தி எட்டு தடவை நாம் அந்த ஓம் நமச்சிவாய சொல்லுவோம் நூத்தி எட்டு நூத்தி எட்டாவது சொல்லுவோம் என்னைக்கு ஆயிரத்தி எட்டு நாம சொல்றோமோ அன்னைக்கு நம்மளுடைய உயிருக்கு நாம உறுதி தேடிவிட்டோம் என்று எண்ணிக்கொள்ளுவோம் இல்லையா ஆமா 108 எட்டு நூத்தி எட்டாவது நாம் சொல்லி நமது உயிரை கடை தேற்றிக் இப்ப நான் வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் ஆயிரத்தி எட்டு ஜபம் பண்ணாமல் இருக்கிறதே கிடையாது ஆமா நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கோளார்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது கோளாறு இல்லாத வாழ்க்கையே கிடையாது மனிதனே கிடையாது அதை நாம் உண்மையா அது அதை வேண்டியது நம்முடைய பொறுப்பு ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு கட்டிக்கின்ற வேட்டியா அழுக்காத்தானே போயிடும் சோப்பு வச்சிருக்கான் போட்டு தண்ணி வச்சிருக்க போட்டு துவைச்சு கட்டிக்கிறோம் கோளாறுகள் இருக்கத்தான் செய்யும் அப்ப நாம பஞ்சாற்றத்தை சொல்லி நாம சரிப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு ஆமா வண்டி ஓடுவதற்கும் வண்டியில இடம் வைத்திருக்கான் நிறுத்துவதற்கும் வைத்திருக்கிறான் இல்லையா அது போல நம்ம செய்து கொள்ளணும் இந்த பஞ்சாற்ற மந்திரத்தை என்னைக்கு நீங்க ஆயிரத்தி எட்டு சொல்றீங்களோ அன்னைக்கு உங்களுடைய உயிருக்கு உறுதி தேடியவர்களாக ஆவீர்கள் என்று நான் வேண்டிக் கொண்டு இந்த மறுபடியும் இந்த பதிகத்திலே இருக்கிற இன்னொரு சில பாடல்களை பாடி என்னுடைய நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக செப்பாராயு தந்தை திருந்தாவுக்கரசர் மாணிக்கவதைகள் நமது சமய தலைவர்கள் அவர்கள் ஆட்சி வைத்த நூல் தான் இது திருநாவுக்கரசர் தேவாரம் கிடைத்த கதிய பொக்குஷம் இல்லையா அவர்கள் சொல்ற திருநாமம் அஞ்செழுக்கும் செப்பாராயு இப்படி ஒரு அஞ்சாறு விஷயம் சொல்லிட்டு வந்து கடைசியில் அவர்கள் என்ன ஆவார்கள் எழுதி வச்சுட்டு போறார்கள் அவருக்கு என்ன கவலை அவருக்கு என்ன கவலை ஏதோ நம்ம பாண்டோமா நம்ம போட நமக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போற பார்த்தீங்கன்னா நமது பின்னால் வருகிற நமது சந்ததியார்கள் நல்ல வழியில இருக்கணும்னு நினைத்து வைத்தவர் எழுதி நமக்காக வைத்து விட்டு போய்விட்டார் இல்லையா ராஜராஜ சோழனுக்கு என்ன சொன்னான் நடராஜ பெருமான் அடே உனக்கு வேண்டியதை மாத்திர வைத்து விட்டு ஏனே நான் அழித்து விட்டு அப்போ வைத்திருக்கிறதாக வைத்திருக்கிறான் என்று நாம எண்ணிக்கொள்ளணும் திருநாமில் தீவன்னர் திறமூர் கால் பேச தீவண்ணர் என்பது இங்கே சிவன் அவனுடைய உருவம் தீவண்ணம் ஒரு காலம் திருக்கோயில் சூடலாயில் திருக்கோயிலை வளம் வந்து விடு ஆமா அதற்கு தான் பிரகாரம்லாம் பாத்தீங்கன்னா பிறந்தவளியா வச்சிருக்கான் இப்ப எல்லா கோயிலையும் செல்வதுல இந்த கோயில் எல்லாம் மூடிவிட்டான் நல்ல பறந்த நல்ல காற்றோட்டத்துல அவன் சுத்தி வந்தான்னு சொன்ன உடல் நலமாக இருக்கும் பீச் ரோடு ஓட வேண்டிய ஓட வேண்டிய தேவையில்லை நம்ம கோயிலுக்கு போய் சுத்தினாலே போற மாதிரி சுத்தினால புண்ணியமும் வரும் உடலும் நன்றாக இருக்கும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு பிரதட்சணம் ஏழு ஒன்பது பதினொன்னு இப்படிதான் போனாங்க நீங்க ஒன்னு கூட போகமாட்டேங்க இல்லையா ஒரு காலம் திருக்கோயில் சூடாராயில் உண்பதன் முன்மல பரித்துட்டு உண்ணாராயில் உண்பதன் முன் மல பரித்துட்டு உண்ணாராயில்னா வண்டு வந்து எந்த பூவிலையும் உட்கார்ந்து தேனை குடிக்கும் பூ தேன் இல்லாத பூவே கிடையாது எல்லா பூவிலையும் தேன் உண்டு அந்த தேனை குடிக்கிறதுக்காக ஈ எறும்பு வண்டு அது வந்து அதுல உட்கார்ந்து குடிச்சு விடுன்னு சொன்னா அது எச்சலா போயிடும் அந்த மலர் எச்சல் மலர் அது உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு முந்தைய அந்த பூவை எடுத்து விடுதம் மலர் பறித்துட்டு உண்ணாராக அறுநோய்கள் கடை வெந்நீர் அணியாராக இவரே சொல்லிவிட்டார் வெந்நீர் நோய் போய்விடும் இல்லையா அறுநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராக அடியத்தார் அடி என்பது அன்பு அடியார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்ற பிறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு இதே தொழிலா போய் செலுத்து ஒழின அப்படின்னு வருத்தப்படுறார் ஞான தந்தை அடுத்தது பொல்லேன் ஒரு இடத்துல சொல்லுவார் நான் இழியார் குலத்தில் பிறந்தவன் இப்பதான் தெருவுக்கு தெருவு இந்த சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய கடமை என் வீட்டில இருந்து புறப்பட்டு வந்தேன் காலையில ஒரு கசாப்பு கடை அங்க ஒரு ஆடு என்னமா கத்து தெரியுமா விட்டு போச்சு அது கூட இந்த ஆட்டெல்லாம் வெட்டி விட்டான் அத தேர்வு இது கூட ஆண்டு கொண்டாந்து அதெல்லாம் வெட்டி விட்டான் அதெல்லாம் அந்த குளத்தில் காலையில் இருந்தவொன்னு அந்த வேலையை செய்து போடுறானே குலம்பொல் நீம் குணம்பொல் நீம் குறையும் பொல் நேன் உக்கமே பெருதுடயேன் கோலமாய நலம் பொல் நேன் நான் பொல் நேன் யான எல்லேன் நல்லாரோடு செஞ்சலீ நடுவே நிந்த விலங்கல் நேன் விலங்கல் நா அது ஒடிந்தே நल्ले பெருபன உன்னக பெருதும் வேதவல்லே இளம்பொல் நேன் யமாட்டேசிவான் தோன்றினேன் ஏழையேனே ஏழையேன் என்பது இங்கே பணம் இல்லாதவன் அர்த்தம் அறிவில்லாதவன் அன்பில்லாதவன் என்று புரண்டு வைத்துக் கொள்வான் ே புலம் பொந்தேன் புலம் பொல்லேன் புரியும் பொன்னேன் குற்றமே பரிந்துடையேன் கோலமாய நலம் நான் பொன்னேன் ஞானி எல்லேன் அல்லாரோடு நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல் நான் அது ஒழிந்தேன் மிகப்பெரிதும் பேசவில்லேன் இளம்பொல்லேன் இறப்பதையமாட்டேன் என் சீவான் தோன்றினேன் சங்க நிதி பதும நிதி இறந்தும் தந்து தரணி உடுவான தருவரேனும் குபேரனுக்கு ரெண்டு நிதி இருக்குதான் அது சங்கத்தை போன்ற ஒரு நிதி பதுமத்தை போன்ற ஒரு நிதி அதுதான் பெருஞ்செல்வம் அவன்ட்ட இருக்கிறான் அந்த ரெண்டு செல்வத்தையும் தந்து இந்த மண்ணுலகமும் இந்த வானுலகம் தரு உனக்கு தருகிறேன் சொன்னாலும் கூட போட இந்த செல்வம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி விடுவேன் இவருடைய கருத்து நாம சொல்லுவோமா கொஞ்சம் வெள்ள வெட்டி கட்டிட்டு வந்தான்னா அவனை எத்தனைக்கும் கூடு போடுறோம் கொஞ்சம் கருப்பா அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறோம் எவ்வளவு நல்லவனா இருந்தா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறோம் சாமி சொல்ற தங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து கரணியோடு வாண்தர்வர் ஏனும் மங்குபார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ செல்வம் போய்விடுமா பெரிய செல்வம் சொல்ல முடியாது பேர் சொல்ல மாட்டேன் சென்னைக்கு ஒருத்தர் வந்தார் ஒரே ஒரு கைப்பை வேட்டி துண்டு ஒரு புடவை தன் மனைவியோடு இந்த சென்னைக்கு வந்தார் அவர் கோட்டீஸ்வர பிரபுவா வாழ்ந்தார் இந்த சென்னையில் அவர் ஒரு பையில வேட்டியும் எடுத்துக்கிட்டு மனைவி அழைச்சுட்டு வந்தவர் கோட்டீஸ்வர பிரபுவா வாழ்ந்தார் மேயராக கூட அவர் இருந்தார் கடைசி காலம் அவர் எப்படி போனார் நினைச்சா வயறு எரியும் கடைசி காலத்துல மிகவும் கஷ்டப்பட்டு பிறந்தார் அவர் அவர் சொல்லுவார் சுவாமிநாதா என்னுடைய மனைவிக்கு பணத்தை என்ன தெரியாதரா மூலையில கொட்டி புடவைய போட்டு மூடி வச்சிருப்பார் வாய்நாள கடைசி காலம் இந்த செல்வம் எப்படி போச்சு பார்த்தீங்களா அது இருக்கணும்னா இருக்கும் போகணும்னா போகும் சொன்ன செல்வோம் செல்வோம் செல்வோம் செல்வோம் செல்வம் அவர் செல்வம் மதிப்போம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராக அவர் செல்வமும் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராக அங்கமில் நாம் குறைந்து அழுது தொல்நோய் ஆவுரித்துச் சென்றுடலும் பொலையறேன் கங்கை வாழ்த்தடைக்கிறந்த அந்தராக அவர் கண்டியில் ஆமணங்கும் கடவுடாறே இவ்வளவு பெரிய பணக்காரனை நான் கும்பிட மாட்டேன் எனக்கு தேவையில்லை அது ஆமா புலையு சொல்லப்படுகிற மாடு திம்பான் மாட்டை உரிச்சு திம்பான் அந்த காசுல அவன்தான் தின்று இப்போ கடவுள் எல்லாரும் சாப்பிடறான் இவன் வீட்டுக்கிட்ட பார்த்தா பன்றிய கூட சாப்பிடுவாங்க எங்கடா நீ கூட சாப்பிடறியான்னு கூட கேட்ட இல்ல இல்ல பாவம் பாவம் அந்த பக்கத்துலயா பன்றி எதை தின்றுவிட்டு உடம்ப வளக்குது அதை முடிச்சு நின்று கோழி எதிர்த்து நின்று விட்டு விளக்கும் ஆடு எதிர்த்தின்னு விட்டு உடம்பு விளக்கும் அதை முடிச்சிடுறான் அன்னைக்கு மாட்டை ஊறிச்சி சாப்பிடுறேன் அதுக்குன்னு ஒரு இனம் புலையரேனும் கங்கைவா தடைக்கரந்தார்க்கு அன்பராக அவனாக இருந்தாலும் சிவனுக்கு அடிமைன்னு சொன்னா அவனைத்தான் நான் வணங்குவேன் செல்வந்தனை நான் வணங்க மாட்டேன் எவ்வளவு பெரிய அறவுரை யாரு நமது நமது மூதாதையர் எழுதி வைத்த நூல் மூதாதையர் இப்படி இருந்தார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அதுதான் தேவாரம் அதுதான் உங்களுடைய உடைமை அதுதான் உங்களுடைய சொத்து என்று நினைவூட்டுவதற்குத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லோருமாக பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோமாக தேவாரம் கேட்பதற்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் நச்சிவாய மந்திரத்தினுடைய பலன் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றுக் Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivayana Mo Om Namah Shivaya Shivayana Mo Om Namah Shivaya Shivayana Mo Om Namah Shivaya Shivayana Mo Om um, Namah Sivayet Sivayet Namah Om um. Om um, Namah Sivayet Sivayet Namah Om um. Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Om Om Namah Shivaya Shivaya Namo Shivaya Namo Om Shivaya Namo Om Shivaya நம பார்வதி நாம் மீண்டும் அடுத்த ஆங்கில மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சந்திப்புமாக